வணக்கம் ஆயிரத்தி நூற்றி செய்தி சேவை ஜூன் ஏழு இரண்டாயிரத்தி மைகாசி மாதம் இருபத்தி நாள் வியாழக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் மருத்துவத்துக்கான அளவீடாக நீட் நிர்ணயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது அதே நேரத்தில் கிராமப்புற மாணவர்கள் மருத்துவம் தடைக்கல்லாக உள்ளது என்பதையும் ஏற்க இயலாது என்று பேராசிரியர் பிரபா கல்விமணி கூறியுள்ளார் கச்சா எண்ணெய்கான விலை சர்வதேச சந்தையில் குறைந்தால் மட்டுமே பெட்ரோல் டீசல் விலை குறைய வாய்ப்புள்ளதாக துணை முதல்வர் ஒ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி துப்பாக்கி சூற்றில் மேலதிகாரி உத்தரவின்றி தானே துப்பாக்கிச்சூட்டுக்கு உத்தரவிட்டதாக ஒட்டப்பிடாரம் காவல் ஆய்வாளர் முதல் தகவல் அறிக்கையில் பதிவு செய்துள்ளார் சொத்துக்குவிப்பு வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சத்யமூர்த்திக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது நீட் தேர்வுல்வியால் தற்கொலை செய்து கொண்ட மாணவி பிரதிபா குடும்பத்திற்கு ரூபாய் ஏழு லட்சம் நிதியுதவியை முதல்வர் பழனிசாமி அறிவித்தார் நடிகர் விஜய் தூத்துக்குடி துப்பாக்கி சூற்றில் பலியானவர்களின் வீடுகளுக்கு சென்று ஆறுதல் கூறினார் ஜெயலலிதாவுக்கு மெரினாவில் நினைவிடம் கட்டுவதை எதிர்த்து தொடரப்பட்ட தள்ளுபடியான வழக்கை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது பேரறிவாளனின் தாய் அற்புதம்மாள் மகனை விடுதலை செய்யக்கோரி உருக்கமான கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் தமிழ்நாடு உறுப்பு மாற்றுக் கழகத்தின் தலைவர் பொறுப்பில் இருந்து மருத்துவர் பாலாஜி ராஜினாமா செய்துள்ளார் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் முதல் கூட்டம் நடக்கவுள்ள நிலையில் அதன் தலைவராக மசூத் ஹுசைன் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்திய செய்திகள் கர்நாடகாவில் நீண்ட இழுவறிக்குப் பிறகு நேற்று அமைச்சர்கள் பதவியேற்பு விழா நடைபெற்றது மத்திய பிரதேச மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் பத்து நாட்களில் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று விவசாயிகளிடம் காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி உறுதியளித்தார் இரண்டாயிரதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என சிவசேனா அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது விமானப் பயணத்தில் நடைமுறையில் இருப்பது போல ரயில் பயணத்திலும் கூடுதல் லக்கேஜ் எடுத்து வந்தால் பயணிகளுக்கு ஆறு மடங்கு அபராதம் விதிக்கப்படும் என்று ரயில்வே துறை எச்சரித்துள்ளது குடியரசுத் தலைவர் மாளிகையில் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இஃப்தார் விருது நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டுள்ளது ஊழல் இடைத்தரகர் குறுக்கீடு இல்லாதவாறு ஏழைகளுக்கு வீடு வழங்கும் திட்டத்தை மத்திய அரசு அமல்படுத்த நடவடிக்கை எடுத்து வருகிறது என்று பிரதமர் மோடி தெரிவித்தார் வீரமரணம் ராணுவத்தினருக்கு டிஜிட்டல் முறையில் அஞ்சலி செலுத்தும் வகையில் புதிய செயலி அறிமுகப்படுத்தப்பட உள்ளது அரசு பணி பதவி உயர்வுகளில் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கு மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது கர்நாடகாவில் ரஜினி நடித்த காலா திரைப்படத்திற்கு எதிர்ப்பு எழுந்துள்ள போதிலும் இன்று நூற்றி ஐம்பது திரையரங்குகளில் மட்டும் காலாப்படம் வெளியாகிறது அயல்நாட்டுச் செய்திகள் அமெரிக்கா வடகொரிய அதிபர்கள் சந்திப்பு நடைபெறும் சிங்கப்பூரில் வான்பரப்பில் பறக்கும் விமானங்களுக்கு சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன தரையில் தான் செந்திய காப்பியை தானே சுத்தம் செய்த நெதர்லாந்து பிரதமருக்கு பாராட்டுக்கள் குவிந்தவண்ணம் உள்ளன அமெரிக்க ராணுவத்தில் ரோபோக்களை பயன்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது இதன் முதற்கட்டமாக அணு ஆயுத தாக்குதலை முன்பே கணிக்கும் ரோபோக்களை உருவாக்கவும் அமெரிக்க ராணுவம் முடிவு செய்துள்ளது மகாத்மா காந்தி அகிம்சை போராட்டத்தை தொடங்கிய தென்னாப்பிரிக்காவின் டர்பன் பகுதியில் உள்ள பீனிக்ஸ் செட்டில்மெண்ட் பகுதியில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் செடிகளை நட்டு அவரது சிலைக்கு மரியாதை செலுத்தினார் வணிகச் செய்திகள் நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு ரெப்போ வட்டி விகிதம் பூஜ்ஜியம் ரிசர்வ் வங்கி உயர்த்தியுள்ளது ஆண்டுக்கு பத்து சதவீத வளர்ச்சி என்பது இந்தியாவுக்கு சவாலானது என நிதி ஆயோக் தலைமை செயல் அதிகாரி அமிதாப் காந்த் கூறியிருக்கிறார் ராயல் என்பீல்டின் ட்ரேட்மார்க் விரைவில் மாறி எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிளை தயாரிக்கும் திட்டத்தில் உள்ளது என தமிழ் குட்ரிட்டன் கிடைத்த தகவல்கள் தெரிவிக்கின்றன சர்க்கரை விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்ததை தொடர்ந்து கடும் நிதி நெருக்கடியில் சிக்கித் தவிக்கும் சர்க்கரை ஆலைகளை மீட்க மத்திய அரசு ரூபாய் எட்டாயிரம் கோடியில் நிதியுதவி திட்டத்தை அறிவித்துள்ளது கிரெடிட் கார்டு நிலுவைத் தொகை மியூச்சுவல் ஃபண்ட் வெளியேறும் கட்டணம் போன்றவை ஜிஎஸ்டி வரம்புக்குள் வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் டெல்லியில் மேடம் டுசார்ட்ஸ் அருங்காட்சியகத்தில் இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் விராட் கோலியின் மெழுகுச்சிலி திறக்கப்பட்டுள்ளது ரஷீத் கானின் மாயாஜால சுழற்பந்து வீற்றால் வங்கதேசம் அணியை ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி டி தொடரை கைப்பற்றி அசத்தியது ஆப்கானிஸ்தான் அணி உலகிலேயே அதிக ஓதியம் பெறும் விளையாட்டு வீரர்கள் பட்டியலில் ஒரே ஒரு இந்திய வீரர் விராட் கோலி மட்டுமே இடம்பெற்றுள்ளார் என்று ஃபோர்ப்ஸ் பத்திரிகை நடத்திய ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரெஞ்ச் ஒப்பன் டென்னிஸ் தொடரில் ஸ்பெயின் நாட்டின் முகுருசா அரையிறுதிக்கு முன்னேறினார் உலகக்கோப்பை கால்பந்து தொடர் இம்மாதம் பதினான்காம் தேதி ரஷ்யாவில் நடக்கிறது முப்பத்தி சென்டிமீட்டர் உயரம் கொண்ட உலகக்கோப்பை ஆறு கண்டங்களில் சுமார் ஐம்பது நாடுகளில் ஒரு லட்சத்து தூரம் பயணம் செய்து ரஷ்யா வந்தடைந்தது விஜய் ஆண்டனியும் அர்ஜுனும் இணைந்து கொலைக்காரன் என்னும் படத்தில் நடிக்கின்றனர் ஆண்ட்ரி லூயிஸ் இப்படத்தை இயக்குகிறார் ரஜினியின் காலா படம் இன்று உலகமெங்கும் வெளியாகிறது இப்படம் சென்னையில் உள்ள பிரபல திரையரங்குகளான உதயம் மற்றும் கமலா திரையரங்குகளில் வெளியாகாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நல்ல படங்கள் தயாரித்து ரசிகர்களை சந்தோஷப்படுத்த முடிவு செய்துள்ளேன் வித்தியாசமான படங்களை தயாரித்து திரைக்கு கொண்டு வருவேன் என்று பாலிவுட் நடிகை தீபிகா படுகோன் தெரிவித்துள்ளார் இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்திச்சேவி நிறைவடைகிறது மேலும் பல சுவையான தகவல்களை செவிமடுக்க டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் நற்றினை என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்